சத்குருஸ்வாமி கீ ஜ குரு கிருப்பையா கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் ஓம் தா ஓம் தாம் கிரிதாரிலார் அதுதான் மீராபாய்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோலம் அர்த்தம் சொல்லணும் பத்தொம்பதுலேருந்து நம்ம பார்த்ததில் இருபத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த அர்த்தம் சொல்லணும் அதுக்கு முன்னால் இந்த விஷயத்தை சொல்லணும் இந்த கதை என் குருஜி சொன்னது கதை குருஜி சொன்ன கதை ஹரிதாஸ் கிரிக்கு சொன்ன கதை பகவான் பார்த்தா போகிறோம் சிரித்தா போகிறோம் ஒரு கடைக்கண் பார்வை அதுவே ஊத்துக்காடு வெங்கடசபர் பாடுறார் இல்லையா கடை கடைக்கண் பார்வை பார்த்தா போதும் சிரித்தா போகும் அவனுடைய நடைமுடைய பாவனை பார்த்து எல்லோரும் கவரப்பட்டுக்கார்கள் கோபிகைகள் எல்லோரும் இந்த கண்ணனால் கவரப்பட்டு அந்த பிருந்தாவனத்திற்கு ஒரு கோபிகை கல்யாணம் பண்ணிட்டு வராது மாமியார் சொல்லிட்டார் இந்த எந்த காலத்துலையும் எந்த நேரத்துலையும் இந்த கிருஷ்ணன் ஒத்தருக்கான் பார்க்கவே பார்க்காத பார்க்கவே பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டான் அதனால் அவன் வந்து பார்க்கவே அடுத்து ரொம்ப கடுமையாக சொல்லக்கார் மாமியார் பார்க்க விரும்பு பார்த்தேன்னா அப்புறம் அவ்வளோ தெரியாது அப்படி இருந்தால் அவள் பேர் இப்போ சூசியெல்லாம் வச்சுக்கோம் அந்த பேர் கரெக்டாக அப்புறம் சொல்கிறேன் மறுபடியும் அந்த அடுத்த ஆடியோ அதுக்கு அதுக்கப்புறம் வரா ஆடியோவில் பார்த்து சொல்லலாம் அவாச்சு இந்த கோவர்தன பூஜையெல்லாம் நடந்தது எல்லாம் ஆயிடுத்து அடுத்து பார்த்தா கடைசியில் எல்லா அந்த கோவர்தன கிரியை தூக்கி ஒரு கையால் எப்படி சத்ராக்கம்பியோ பாலக்கான்னு சொல்கிற மாதிரி நாய்க்குடைய தூக்கிறாப்போல அந்த குழந்த ஒரு ஒரு குழந்த ஏழு வயசு குழந்த ஒரு நாய் கொடை எப்படி தூக்குறது கஷ்டப்படுமான் ஒரு கையால் சின்ன சுண்டு விரல தூக்கி நிறுத்தினோம் அதே மாதிரி சுண்டு விரலாறு தான் அந்த ஒரு குடை மாதிரி பிடிச்சான் அந்த கவுத்து வச்சு அதாவது மலையை கவுத்து வச்சு பார்த்தா கீழே வந்து பாகங்கள் வந்து அகலம் விட்டம் அதிகமாக இருக்கும் மேலே வந்து கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி அப்படி பம்பரம் மாதிரி விடுற போது பம்பரமாக விடுவோம் விளையா பம்பரம் விளையாடினவர்களுக்கு தெரியும் அப்படி பிடிச்சான் அப்போ அந்த எல்லோரும் வந்து அந்த இதுக்குள்ள மலைக்கு மலைக்கினுடைய அடிவாரத்தில் எல்லோரும் வந்தார்கள் இந்த பொண்ணும் வந்தால் வந்து அங்கே வந்து பார்த்தா தூக்கிற தூக்கக்கூடிய அந்த கண்ணனுடைய காலடியில் வந்து மேலே பார்த்தா உடனே பிராணம் விட்டார் அந்த கோலத்தில் தான் அந்த கோலத்துலேயும் அந்த கிரி கோவர்தன கிரியை தூக்கின கோலத்தில் பார்த்துருக்காங்க பிராணனை விட்டாச்சு கோபிகை சொல்ல மாமியார் சொல்லியிருக்கார் அவன் பிராணன் விட்டது பிராணன் விட்டப்படும் அடுத்த ஜென்மாவில் அவள் தான் மீறாவாக வந்தது அதனால் அவள் எல்லாமே அவளுக்கு வந்து கிரிதாரி தான் கிரிதாரியை தவிர வேறு யாரும் கிடையாது அதனால் கிரிதாரியே வச்சு பாடியிருப்பாள் கடைசியில் ராஜஸ்தான்ல இருந்து இந்த வந்து பார்த்து எல்லாரும் செஞ்சுட்டு எல்லோரும் கண்ணன் ஒத்தன்தான் வந்து ஆண்மகன் எல்லாரும் பெண்கள் அப்படிங்கிறத வந்து ஒரு அங்கே இருக்கிற கோஸ்வாமிகளுக்கெல்லாம் காமித்து கடைசியில் வாழ்க்கை கஷ்டப்பட்டாள் அதனால் அதுக்கப்புறம் கிரிதாரியே பாடிட்டு கடைசியில் துவாரகாதீஷ் இருக்கக்கூடிய ஆலயத்தில் பகவான்க போய் கலந்தாள் ஒன்றாக கலந்தாள் அது அவருடைய சரித்திரம் மீராவுக்கு வந்து மிக பிடித்த ஒரு கோலம் கிரிதார் தான் அதுதான் இப்போ அர்த்தம் பார்ப்போம் அந்த கிருஷ்ணன் வந்து இப்படி சொல்லி எது சொல்லி என்னுடைய யோக பலத்தால் என்ன சரணமடைந்த என்னை நாத்தனாக கொண்ட கோகுலத்தை கோகுல ஜனங்கள் பசுக்கள் எல்லாரையும் நான் வந்து ரட்சிப்பேன் காப்பாற்றுவேன் கோபாயே சுவாத்மய யோகேன அப்படின்னு இது என்னுடைய விரதம் ஏற்கனவே சொல்லிருக்கானேதான் ராமாயணத்துலேயே சொல்லிருக்காரு ராமாயணத்தில் சொன்னது மனுஷ வேஷம் மட்டும்தான் ரா ராமன் அது வந்து சுத்தியாக சொன்னாங்க இங்கே கிருஷ்ணன் வந்து பூர்ணம் பிரம்ம சனாதனம் பிரம்மா வந்து சர்டிவிகேட் கொடுத்துட்டு போயிட்டார் பிரம்மாவை தவிர வேறு யாரும் மேலே போதும் வேறு யாரும் இல்லை கண்ணனுக்கு அடுத்தது இல்லையா அதனால் அவர் சொல்லிட்டார் என்ன சொன்னார் பூர்ணம் பிரம்ம சனாதனம் அப்படி பூர்ணம் பிரம்ம சனாதனமாக வந்திருக்கிறோம் இங்கே வந்து எந்த ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் இங்கேலாம் கிடையாது அவங்க சொன்னதான் ரூல்ஸாக தான் இருக்குல்ல அதனால் என்னுடைய ஆத் ஆத்மயோக பலத்தால் நான் ரஷ்ப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் சகரதேவ பிரபன்னா தவாஸ் நீதிரி அபம் அபயம் சிறபோ தேவியோ தராமியர் பிரசம்னம்மா அப்படின்னு பீஷன் சரணாகதியில் டிக்ளேர் பண்ணார் ஒரு தடவை ராமா உன்னை சேர்ந்தவன் பா அப்படின்னு சொன்னால் போடுமா உன்னை சரணவடையன்னு கூட சொல்லுவோம்னா ஒரு தடவை சொன்னால் போடுவோம் பார்க்கணும் இதுதான் என்னுடைய பிரசம்னா இப்போ இதை சொல்லவே வேண்டாம் அப்படி இப்படி சொல்லி கிருஷ்ணன் கோவர்தனமுடைய சின்ன குழந்தை வந்து நாய்க்குடை பிடுங்கி கொடையாக பிடிக்கிற மாதிரி அந்த எப்போவுமே ஒரு மலை பாருங்களா ஒரு மலை எப்படி இருக்கும் கீழ் விட்டம் அப்பெருசாக இருக்கும் விட்டம்னா டயமீட்டர் பெருசாக இருக்கும் ரண்டாக இருந்த இதுவாக இருந்தாலும் சரி அதனுடைய பரப்பளவு கீழே பெருசாக இருக்கும் மேலே கும்பலாக இருக்கும் கும்பிச்சியாக இருக்கும் அப்போது ஒரு கொடையாக கவுத்து நீங்கள் மழைக்காக வெயிலுக்காக பிடிச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த மலையை கோவர்தன மலையை விளையாட்டாக தூக்கி ஒரு கையால் தூக்கி பிடிச்சாங்க சுண்டு வரலால் பிடிச்சாங்க வந்து சுவாமி தேசிகனானு குவிக்கிறார் அதுக்கப்புறம் கர்காச்சார கர்கசமுடியில் சொல்கிறார் எல்லோரும் சொல்லிருக்கார்கள் நம்ம லீலாசுக்கார சொல்லிருக்கார் எல்லாம் பண்ணுறார் இப்படி கோபர்கள் பார்த்து கிருஷ்ண பகவான் சொன்னார் அப்பா அம்மா அப்பா கோபர்களே அவரவருடைய பசுக்களோட எல்லாம் இங்கே சுகமாக இங்கே மலையினுடைய இந்த மலை தூக்கினோன்னே அது பள்ளை மாதிரி ஆகிடும் அந்த பள்ளை தாக்க வந்திருக்கும் அங்கே வந்து கொஞ்சம் கூட மழை வராது அப்படின்னு சொல்லி என் கையிலேருந்து மழை விழுந்துடும் பயப்படாதீங்க இப்போ ஒன்று பயப்படணும்னா காற்று மழைக்கு நான் பயப்படணும் நாற்பத்தி ஒம்போது ஒன்று ப்ளஸ் ஐம்பது க ஐம்பது தேவதைகள் அந்த காற்று தேவதைகளுக்காகவோ இந்த சாம்பார் தக்க மழ அந்த பழைய காலத்து மழை காபாயப்பட வேணாம் ஏன்னா உங்களுக்கு எல்லாவற்றிலேருந்துமே உங்களுக்கு ரட்சனை கிடைக்கும் காப்பாற்று காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கிருஷ்ணனால் ஒரு சமாதானம் சொல்லப்பட்டு அவர்களுக்கு மன தேத்தினப்புறம் எல்லா கோபர்களும் பசுக்களும் சொத்துக்களும் சொத்துக்குள்ளோ அவர்களுடைய சொத்துக்குள்ளோ விளையாட்டுகளோடு எல்லாம் ஒத்துரக்கு ஒருத்தர வேகமாக ஓடி வந்து எல்லாம் அந்த மலை பள்ளத்தில் போய்த்தார்கள் மழை அப்படியே உட்காண்டிருக்கும் இல்லையா அதில் கீழே பள்ளமாக இருக்கும் இது புரிஞ்ச விஷயம் தான் வந்து எல்லாம் வந்தார் அப்போ பசிதாகங்கள் அவருக்கு யாரும் இல்லை ஆமா ஏழு நாள் ஏழு நாள் இருந்தது ஏழு நாள் இவர்களுக்கு பசிதாகங்கள் கிடையாது இதுக்கு வந்து பலாதி பலாதான் ஒண்ணுங்கிறது இல்லை பரசுர இது விஸ்வாமித்ரர் யஜ்ய ரக்ஷணங்கிற சாக்குல ராமருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அது வெளியில் சொல்ல வேணான் அப்போதான் அவர் கல்யாண பேச்சு வரபோது தான் வராது உள்ள ராமாயணம் கரெக்டா அந்த அந்த அவதார கட்டத்திலேயே விஸ்வாமித்ர பிரவேசம் போறோம் ராமாயணத்தில் பார்த்து அவர் வந்து அதை சொல்லாம கூண்டு போற சீட்டருக்கு தெரியுது அதனால அனுப்பிச்சுடுட்டார் அவர் அதனால் ரெண்டு ரெண்டு பேரும் இணைப்பெரியாறு ஜோடிகள் அதனால் ஒரு கல்யாணத்துன்னு பார்த்து நாலு கல்யாணம் நடக்குது அப்படி கொண்டு போகிறார் அப்போது அவர்களுக்கு முதல் முதல் சொல்லி கொடுத்த உடனே ராமா அப்படின்னு சொல்லி அப்படியே இதை ஆசமனம் பண்ணுன்னு சொல்லி அவருக்கு வந்து பலாத்தி பலாவை சொல்லி கொடுக்குறாரு இங்கே பலாத்தி பல தேவையில்லை அந்த பசிதாங்களுடைய தொந்தரவு தாங்களுக்கு கண்ணனுடைய கடாட்சமே போகிறோம் அதுவே அமிர்த கடாக்ஷமாக எடுத்தேன் அவன்தான் ஆறாவது முதன் ஆறாவது முதன் வந்து கண்ணன் ஆச்சியன் இப்படியும் சுகா பேக்ஷம் அவர்களுக்கு வந்து அந்த இல்லறத்தில் தானே இருக்கார்கள் எல்லாம் காரகபத்திரத்தில் இருக்கார்கள் எல்லா கிரகத்தில்தான் எந்த ஒரு சுக்கத்தை எல்லாத்தையும் மறந்து கோகுரவாதிகளால் கண்ணனையே பார்த்து நிற்கார் அப்போ கண்ணனே அவர்களுக்கு வந்து பசிக்கு ஒரு இதாகிடுது ஜலம் ஆகிடுது தாகத்துக்கு ஒரு ஒரு ஆகாரம் ஆகிடுது அதுதான் ஆறாவதுதன் இப்படி ஏழு நாட்கள் ஏழு நாட்கள் அந்த பசுக்களெல்லாம் அப்படியே சுற்றி சுற்றி கண்ணன் பக்கத்தில் வருது அதை வந்து தடவி கொடுக்குறான்னு தெரிஞ்சு கொடுக்குறான் கண்ணுக்குட்டிகள்லாம் வருது கண்ணனையே பார்க்குறது இப்போ பசுக்களும் கண்ணனை சுற்றி சுற்றி வந்து அவர் காலை நக்கி அவன் வந்து சுற்றி சுற்றி வருது அதே மாதிரி பார்க்கலாம் ராஜகோபால இதில் ஒரு கோலத்தில் அங்கே பார்த்தா மன்னார்குடியில் அந்த பசுமாடு பகவானுடைய காலை நக்கி கொடுக்குறத பார்க்கலாம் அந்த கண்ணுக்குட்டி அப்படி பார்க்கணும் அந்த ஜலத்தோட கண்ணில் ஒரு ஜலத்தோட புட்டோட வரும் அப்படி இருக்கும் இப்படி கண்ணன் ஏழு நாட்கள் மலையை தூக்கிட்டு இருக்கான் இந்த பசங்கள்லாம் பார்த்தப்பா கண்ணாக கை வலிக்குமே அவனுக்கு நாங்களும் ஒன்று இது பண்ணோன்னா அவங்களுடைய அந்த கைத்தடி இருக்கு இல்லையேன் அவர்கள் வந்து பசுக்களை மேய்ப்பதற்காக தடிகள்லாம் வச்சுட்டு பரல அந்த தடிகளை சப்போர்ட் மாதிரி கொடுக்குறார்களாம் கண்ணன் ஏழு வயசு குழந்தை இல்லையா அப்போது மற்றவர்கள்லாம் உயரமாக இருப்பார் இல்லையா அப்போது கண்ணனுடைய அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு மேடு மேலே ஏறி அந்த இதை மலையை தூக்கிற மாதிரி இந்த காட்சிகள்லாம் போடுவார் அப்போ அந்த அந்த ஹைட்டு மற்றவர்கள்லாம் சௌக்கியமாக கஷ்டம் இல்லாமல் இடிபடாமல் இருக்க முடியும் அப்படின்னு இங்கே தான் நாட்கள் கண்ணன் விடாமல் அந்த ஆடாமாசையாமல் மலையை தூக்கின்னு இருக்கான் இப்படி கிருஷ்ணனுடைய யோகம் மகிமையை பார்த்து தேவேந்திரன் ஆச்சரியப்பட்டு பயந்து போய் கர்வம் ஒழிந்து தன்னுடைய எண்ணம் இதாவது இவர்களை வந்து பசுக்களை ஒழிப்பேன் இவர்களுடைய கர்வத்தை அழிப்பேன் என்ற எண்ணம் நிறைவேறாமல் மேகங்களை வந்து அதுக்கு மேலே மழை பெய்யறது பெய்யாமல் தடுத்து நிறுத்தி அவர்களை வந்து திருப்பி அழைத்தான் விவரமாக பார்த்தோம் பத்தொம்பது அதில் அதாவது இப்படி சொன்ன கண்ணனை முதல்ல சொன்ன கண்ணன் வந்து அந்த நாய்கொடை பூண்டு நாய்க்கொடை பூண்டுன்னு சொல்லுவாரு சின்னதாக இருக்கும் அந்த நாய்க்கொடை பூண்டை தூக்கிற அளவில் அவர் சின்ன குழந்தை எப்படி தூக்கணும் சின்ன பையன் தூக்கணும் அப்படி அதை தூக்கி ஒரு கையால் கோவர்தன மொழியை விளையாட்டை தூக்கி ஒரு கொடையை பிடிக்கிற மாதிரி பிடிச்சான் கொடையை பிடிக்கும் பகவான் வந்து கோபர்கள்ட்ட இந்த மாதிரி பேச இருந்து அம்மா அப்பா கோபர்களே கோபிகளே எல்லோரும் பசுக்களோடு எல்லா மலையினுடைய கீழே பள்ளமாக இருக்குது அந்த மலையை தூக்கி பிடிச்சதுனால கீழே பள்ளமாக தானே வந்துருக்கும் அந்த பள்ளத்தில் எல்லோரும் பசுக்களையும் அவர்களுடைய வஸ்துக்களையும் கொண்டு வந்து வண்டிகளையும் கொண்டு வந்து இங்கே நடித்திருக்கணும் பரபரப்பு இல்லாமல் அமைதியாக வந்து சேரும் என் கையிலேருந்து இந்த மலை ஒழுங்குணும்னு பயப்படணும் பயப்படணும் காற்று உங்களை கஷ்டப்படுத்தாது ஏன்னா இந்தமாதிரி உள்ளே வந்து காற்று வராது அந்த மலைக்கு கீழ் உள்ளே இருக்கிற போதும் காற்று வர்றது சான்ஸ் இல்லை மழையும் மழையிலேருந்து பாதுகாப்பும் இருக்கும் அதனால் இந்த மழையும் காற்றால் உங்களுக்கு வந்து கஷ்டம் வரும் அதாவது துன்பம் வரும் தொந்தர வரும் எதிர்பார்ப்பும் எந்த பயமும் பண்ணும் நல்ல உங்களுக்கு சுகமான பாதுகாப்பும் இது கிடைக்கும் அப்படின்னா எந்த மலைக்காக நம்ம பூஜை பண்ணணுமோ அந்த மலையே உங்களுக்கு வந்து பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு காண்பிப்பதற்காகவே இப்படி வந்து எல்லார்களையும் கூப்பிட்டான் அப்போது கிருஷ்ணன் ஆறுதல் அவனுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு விஸ்வாசம் சொன்ன உடனே எல்லாரும் பசுக்களையும் கண்ணுக்குட்டிகளையும் வண்டிகளையும் அவர்களுடைய செல்வங்களை எடுத்து வந்து மலையினுடைய அடிவாரத்தில் பள்ளத்தில் எல்லாம் இட நெருக்கடி இல்லாமல் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்தார்கள் அப்படி கோகுலவாசி பார்த்துருக்கிற போது கண்ணன் வந்து தன்னுடைய கண்ணாலிய கட்டாட்சத்தாலேயே அவர்களுடைய பசி தான்கள்லாம் போக்கினாங்க தான் பலாத்தி பலால் அவன் அமுதன் ஆறாவமுதன் ஆறாவதன் அவன் தன்னுடைய ஆறாவமுதன் வந்து ஏற்கனவே அவர்களுக்கு வந்து கடாட்சத்தாலே அந்த அகாசுர மாரக்கொண்டா அது வயத்தில் போன குழந்தைகள்லாம் இயற்கை கடாட்சத்தால் அமிர்த கடாட்சத்தால் உஜ்ஜீவனம் பண்ணான் அதே மாதிரி காளியனுடைய விஷ ஜலத்தை குடித்து உயிரிழந்தவர்களை உஜ்ஜீவனம் பண்ணான் அப்படி இருக்கும்போது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையே பெரிய ஒன்றும் இது இல்லையே அது எல்லாத்துக்கும் மேலே கண்ணன் வந்து ஒரு மலையை தூக்கினான ஒரு பெரிய ஆச்சரியமே இல்லை ஏன்னா வராகவதில் வராகவதைய அந்த தித்திப்பல்ல பூமியே தூக்கி வந்து பிரளய ஸ்தாபனம் பண்ணவனுக்கு பூமியே தூக்கினவனுக்கு இந்த கோக்கு இந்த கோவர்தன மலை தூக்கினது ஒரு பெரிய கஷ்டமான அப்படின்னு பெரியவர்கள் ஒரு சமாதானம் சொல்கிறார்கள் எப்படி கோகுலவாசி பார்த்திருக்கிறனால தன்னுடைய கடாட்சத்தாலே பசிதகங்கள் போயிடுது எல்லா விதமான சுக சுகங்கள் சரீர சுகங்கள் எதிர்பார்ப்பையும் மறக்கத்தையும் எல்லாரும் ஆடாமசியாமல் ஏழு நாட்கள் கண்ணனை பார்க்க அவனும் ஆடாமசியாமல் ஏழு நாட்கள் மலையை தூக்கி நிற்கிறார்கள் பசுக்கள்லாம் அப்படியே சுற்றி சுற்றி வர்றதையும் கண்ணன் அவர்களுக்கெல்லாம் ஒரு சமாதானம் கொடுத்து ஒரு ஆஸ்வாசப்படுத்தி கண்ணுக்குட்டிகளை வந்து நக்கி கொடுக்குறதையும் அந்த எல்லாரும் அந்த வந்து கண்ணனோட கூட இருந்து ஏழு நாட்கள் கூட இருந்திருக்காங்க அதுவே பெரிய விஷயம் வச்சா உண்டா இல்லையா ஏழு நாட்கள் கிருஷ்ணனோட கூட இருந்திருக்கார்கள் அதனாலேயே அவ தன்னுடைய கடாட்சத்தாலேயே ஏழு வயது குழந்தையாக இல்லை பல மார்பவாக இருந்திருக்கேன் அப்படியும் யோகசக்தியை உணர்ந்த இந்திரன் கண்ணனுடைய யோகசக்தி தெரிஞ்சின்ற புரிஞ்சின்ற இந்திரன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு தன்னுடைய எண்ணம் தன்னுடைய இவர்கள் எல்லாம் நினைச்ச எண்ணம் வந்து நிறைய பார்த்து அவனுடைய கர்வம் அடங்கியும் தான் ஏவிய மேகங்கள் சாம்பர்த்தக மேகங்களை தடுத்து நிறுத்தியும் கோகுலத்திலிருந்து அவர்களை திரும்பி அழைத்தான் ஆ மேலே இருபத்தி அஞ்சாவது இருபத்தஞ்சாவது மேலே பார்ப்போம் தித்தஷஞ்சம் நிம் உப்போன் கோவர் ஹம் வாத்தவருணம் நஷமய உபரம் நியாத்திய தியஜ்ராசம் சரிதனர் உபாரம் வாத்தவருஷம் விதராஜா நியாத்தியாசம் சரிதனர் உபார்த்தம் வாத்தவருஷம் விதராஜா கரத்தியுப்பம் சுமாதோதனம் சக்கடவோோம்ிபால தடஸ்த்தே நரியூகோப்போம் கம் தடத்தை நியூகோப்பம் சுமாயம் சுமாயோம் சக்கடோடோபம் ஸ்ரீபாலவிசனவை பூர்வத்தை பிரபு பத்தம் சொல்லூத்தம் சிலீலி பகவலம் ஸ்வனே பூர்வத்தை பிரபு பசியா சுவூத்தம் தாபயமா சிலீனியா தம் பிரேம வேகாத்தவோகோ சமீகம் பரிரம்மணாதினைகம் அப்பூஜிமுத திஜு சதாசிதான் தம்ம வேகாத்தவோோகசோ தம் பிரேம வேக நிவத்தாஜோசோ யாசமோ பரிரம்பணாதி கோபியச்ச சேகமூஜயன் முதா தத்தி யுஜு சதாசி இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் அறுபடியும் பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் சமஸ்கந்தம் பூர்வார்தம் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்து இருபத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் இந்த கோவர்தன மலையை தூக்கக்கூடிய லீலைக்கு சொல்கிறார் இருபத்தி நாலு பார்ப்போம் கிருஷ்ண ஞ்சது ம்மாதிகம் ம் வியிரம் உதிதாதிக்கம் வாத்தவருஷமோவனோம் ம் விரம் உத்ததிக்கம்வருஷ தாருணம் உனோ நியத்தியஜ தாசம் திருதனர் உபார்த்தம் வாத்தவருஷம்னா நியா திராசம் கோசிதனா உபார்த்தம் வாத்தவரி தரத்திய நரியூமாய சோபிபாஸ்விராசனோ சுவமாதனம் ஸ்வம் சுமாயோனோபம் ஸ்ரீபாலவிராசனம் புஸ்தானே பூர்வத்து பிரபு பசியதம்பையலீலாம் பகவான் அப்போ பசியம் சர்வூத்தம் ஸாலீலியம் தம் பிரேமேகோசோ யமீயு பரிரம்பியூஜயன் முத அதம் யுஜு சராசி தம் பிரேமவேகாவோக்கோ யமீயம் பரிரம்பியேகம் அப்போஜயன் முத அது தீ அசரா இருபத்தாவது பிரேம அண்ணா பிரேமி அண்ணா கிருஷ்ண பிரேமி அண்ணா அவர் சொல்கிற போது அவர் உபன்யாத்திரம் சொல்லுவார் அவர் அவரை தொடர்ந்து மற்றவர்கள்லாம் சொல்லுவார்கள் அந்த கோகுலத்தில் விருந்தாவனத்தில் அவர்கள் வந்து அந்த வட போடுவார்கள் இல்லைங்க அந்த வடம் வந்து வட காய வச்சதுக்காக வச்ச வேண்டாம் அது கூட ஒன்றும் நனையலை அப்படி காப்பாற்றப்பட்டதுன்னு சொல்லுவார் வட அப்படெல்லாம் வந்து வீட்லேயே பண்ணுவார் இல்லையா அப்படி பண்ண படம் அது கொஞ்சம் கூட நனையவில்லை பத்தல் வடம் எதுவுமே நினைக்கலை அப்படி சொல்லுவார் அப்படி பார்த்தார் அர்த்தமாக இருக்கும் இப்படி இந்த கிருஷ்ணனுடைய யோக மாயை யோக மகிமை அதை பார்த்து தேவேந்திரன் ஆச்சரியப்பட்டு கர்ப்பம்லாம் போய் தன்னுடைய எண்ணம் நிறைவேறாமல் அந்த மேகங்கள் எல்லாத்தையும் மழை பெய்யாமல் தடுத்து நிறுத்தி அவர்களை திருப்பி அழைத்தான் கடுமையான காற்றும் மழையும் முடிந்தது ஒழிந்ததும் அது நின்று போச்சு அதுக்கப்புறம் மேகம் இல்லாமல் இருக்கிறதும் சூரியன் உதித்திருப்பதும் உதித்த ஆதிக்கம் கம் அந்த ஆகாசம் விருமலமாகவும் மேகமில்லாமல் இருப்பதையும் சூரியன் உதித்திருப்பதையும் பார்த்து கோவர்தன தரியான கிருஷ்ணன் வந்து கோபுரத்தை பார்த்து சொன்னார் ஏ கோபுரம் ஸ்ரீகள் கோபா சொத்துக்கள் குழந்தைகளோடு சேர்ந்து எல்லாரும் வெளியில் வாங்கும் பயத்தை விட்டுடுங்க காற்று முடிஞ்சு போச்சு இனிமேல் காற்று கிடையாது மழை ஒழிந்து கொடுத்து நதிகளும் அநேகமாக ஜலெல்லாம் வடிந்து கொடுத்து ஜலமெல்லாம் இல்லை அதனால் உடனே இந்த கோபர்கள்னால் ஸ்திரீகளும் பாலர்களும் கிழவர்களும் வண்டிகளை அந்த வீட்டு சாம்களை ஏற்றிக்கொண்டு அவர்களுடைய பசுக்களையும் சொத்துக்களையும் அழைத்திருந்து மெதுவாக வெளியில் வந்தார்கள் இவ்வளவு எப்படி திரும்ப அப்போவும் சர்வேஸ்வரனான கிருஷ்ண பகவானும் அந்த மலையை எல்லாரும் கிளம்பி போனப்புறம் முன்னால் இருந்த மாதிரியே இருந்த இடத்துல அதையெல்லாம் மலையை மறுபத்து எல்லா பிராணிகளும் பார்த்துட்டு இருக்கிற போதே விளையாட்டாக வைத்துட்டார் எப்படி இந்த பம்பரம் விளையாடுற வாழ்க்கை இருந்தால் தெரியும் பம்பரம் விளையாடுற வாழ்க்கை என்ன பண்ணுவாங்க பம்பரம் வந்து அதுவும் ஒரு கோணிக்கலாக தானே இருக்கும் அதை வந்து பம்பரத்தை நல்லா கையிலால் சுற்றி அதை குத்துனோட குத்து போட்டானா எப்படி மோலை மேலேருந்து ஒரு தூக்கி தூக்கி போட்டோன்னா அது கரெக்டாக உட்காந்துடும் அதை வந்து இதுவோ ரிவர்ஸில் இருக்கக்கூடிய பம்பரமாக அதனால் ரிவர்ஸில் தூக்கி போடுறாப்புல அப்படி தூக்கி போட்டோன்னே அது ஏற்கனவே இருந்த இடத்துல எப்படி இருந்தோ அதே சுஸ்தானத்தில் அப்படியே உட்காந்து கொடுத்தோம் அப்படியா பார்த்தேன் இப்படி ஆகாசத்தில் மேகங்கள்லாம் கிருஷ்ணனுடைய யோக சக்தியை பார்த்து இந்திரன் ஆச்சரியப்பட்ட பயந்து போயிட்டான் எண்ணெய் அவனுடைய பழிவாங்கிற எண்ணம் நிறைவேறணும் அவனுடைய கர்ப்பம் அடங்கி போயிருக்கோம் தான் ஏவியம் அந்த மேகங்கள் எந்த மேகங்கள் சாமர்த்த மேகங்களை தடுத்து கோகுலத்தின் அவரை அகற்றி திருப்பி அனுப்பிச்சி வருது ஆகாசத்தில் மேகங்கள்லாம் நீங்கினேன் ஆகாசம் நிர்மலமாக இருக்குது கடுமையான காற்று நின்று போச்சு மழை நின்று போச்சு சூரியன் உதித்தான் வெளிச்சம் வந்துருக்கும் இதை பார்த்த கோவர்தனத்தை தாங்கி கூடிய கண்ணன் கோபுரனாக சொல்ல கோபுரனே பயத்தை ஊற்றுணும் கோபிகைகளும் குழந்தைகளையும் எல்லோரையும் அழிச்சுட்டு அவரவருடைய வஸ்துக்கள் பண்டங்கள் அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் இங்கேருந்து எடுத்துட்டு வெளியில் வாங்கும் வண்டிகளோட ஏன்னா மழை நின்று போச்சு காற்று நின்று போச்சு இந்த மாதிரி பயப்படுவோம்னா அந்த நதிகளையும் ஜலம் வர்றது குழஞ்சி போடுச்சு எல்லாம் எடுத்து கோபர்களும் பெண்களும் குழந்தைகளும் கண்ணனுடைய சங்கல்பம் தானே அதெல்லாம் மற்றெல்லாம் ஒன்று சங்கல்பம் தானே சங்கல்பத்தால் எதுவோனா மண்ண முடியும் அப்போ கோபுரங்களும் பெண்களும் குழந்தைகளும் வயசானவர்களும் எல்லாம் அவர்களுடைய சாமான்கள் பண்டங்கள் எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றி பசுக்களோடு மெல்ல மெல்ல அந்த கோவர்தன மலை பள்ள தாக்கிறது வெளியில் வந்தார்கள் எல்லாம் பார்த்துன்னு இருக்கிற போதே எல்லோரும் போன அப்படிப்பட்ட பிரபுவான கண்ணன் அந்த கோவர்தனையும் அந்த ஏற்கனவே சொன்னோம் பம்பரம் மாதிரி விளையாட்டை அதை வந்து திருப்பி எப்படி தூக்கிறானோ அந்த ரிவர்ஸில் அப்படி தூக்கி அப்படி சுஸ்தானத்தில் மறுபடியும் அதே மாதிரி இருக்கும் இப்படியும் பிரியத்தால் தழுதெழுத்த கோபர்கள்லாம் கண்ணன்ட்ட போய் கண்ணன்ட்ட போய் பிரியத்தால் அந்த கோகுலவா கோகுலவாசிகள்லாம் பிரேமையோட அன்போட கிருஷ்ணனை வந்து அவர்களுக்கு திறந்த மாதிரி ஆலிங்கனம் செய்து கொண்டு பக்கத்தில் போனார்கள் கோபிகளாக சந்தோஷத்தால் ஸ்னேகத்தோடு தயிர் சோபனாட்சதி ஜலம் இவைகளால் பூஜித்தார்கள் நல்ல ஆசீர்வாதங்கள் சொன்னார்கள் அதனால் தழுதெழுத்த கோபர்கள் கண்ணன்ட்ட போவார்கள் அன்போடு அவர் ஆலிங்கனம் படிந்தார்கள் இல்லை என்ன ஒரு என்ன ஒரு பிரேமம் என்ன ஒரு பாக்கியம் அதை கொஞ்சம் கொஞ்சிறார்கள் கோபியர்கள்னா அன்போட மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு தயிரும் அக்ஷதியோடு அவர்களுக்கு நெற்றில் எட்டும் ஆசீர்வாதம் பண்ணார்கள் மேலே பார்ப்போம் கிருஷ்ணாக்கும்